பாடம் இருநூற்றி பத்து நாளின் சிறப்பு அதற்காக குளிப்பது நறுமணம் பூசுவது அதற்காக விரைந்து செல்வது அன்று துவா செய்வது நபிசல்லு அணை வசல்லம் அவர்கள் மீது செலவாது கூறுவது துவா ஏற்கப்படும் நேரம் பற்றிய விளக்கம் ஜும்மாவிற்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு விரும்பத்தக்கது அல்லாஹு கூறுகின்றான் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு பூமியில் நீங்கள் பரவி சென்று அல்லாஹுவின் அருக்கொடையை தேடுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறலாம் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம்